ஓம் நமோ விதம் கத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவ்வாஹமிருஷத்திய ூயாத்திமிம்ப்ப கஷம் தவிஷிய கௌடபாதாச்சாரியர் அஜாதிவாத நிரூபணத்திற்காக வேண்டி முக்கியமான மதங்களுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் சொல்லி சத்திய ஜாதி நிராகரணம் பண்ணி கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் பார்க்கிறோம் சாக்கிய மத நிராகரணம் அதாவது சத்கர்மவாத சத்காரியவாத நிராகரணம் ஹேத்துபலவாத நிராகரணம் இப்போ பண்ணிக்கொட்டு பண்ணிக்கொண்டிருக்கிற நிராகரணம் பாஹ்யார்த்தவாத நிராகரணம் ஆத்ம சைத்தன்ய வதிரிக் பாஹியார்த்தவாத நிராகரணம் அதுக்கு என்ன பண்ணுறோம் யோகாச்சார மதத்தோடு இணைந்து அவர்களுக்கு மற்றொரு பேர் விஜானவாதிகள் அவர்களோடு இணைந்து அவர்களுக்குள்ளேயே இருக்கிற மற்றொரு பிரிவினர் ஹீனையான குரூப்பை கருத்தை கொண்டே அதை நீக்குகிறோம் அதை நாம் புரிந்து கொள்வதற்காக மனநத்துக்காக அதை உபயோகப்படுத்திக்கிறோம் அதை தான் நம்ம பார்த்தோம் கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் இப்போ இதெல்லாமே திரும்பவும் ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர்கள் சொன்னது அறிவு விஷயத்தோ உடையதாக இருக்கிறது அறிவு வேறு விஷயம் வேறு இருமைகள் உண்மை அது மட்டுமல்ல நாம் அனுபவிக்கிற துன்பமும் வெளியில் இருக்கின்ற பொருளால் ஏற்படுகிறது எனவே புறத்தே ஆத்மாவுக்கு வேறாக சைதன்யத்திற்கு வேறாக அறிவுக்கு வேறாக புறப்பொருள் இருக்கிறது என்பது இருபத்தி கரு சுலோகத்தினுடைய கருத்து ஆராய்ச்சி செய்வது வரையிலும் செய்யாமல் இருப்பது போல் தோன்றும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இல்லை என்பது விளங்கும் என்பது இருபத்தி ஐந்தாம் ஸ்லோகத்தில் கரி சொல்லப்பட்டது அதனுடைய அடிப்படையில் மீண்டும் சொல்லப்பட்டது இருபத்தி ஆறாம் ஸ்லோகத்தில் சைதன்யம் ஒருபொழுதும் பொருளையும் பொருளையும் பற்றுவதில்லை பொருளின் தோற்றத்தையும் பற்றுவதில்லை அதாவது புறப்பொருளையும் பற்றுவதில்லை அதுதான் நான் மூணு சொன்னேன் அதாவது ஒன்று விஷயம் அப்புறம் ஆலம்பனம் அப்புறம் வைச்சித்யம் ஆக விஷயம் ஆலம்பனம் வைச்சித்யம் அதாவது மூணு அர்த்தத்தை சொன்னோம் அதற்கு விஷயமாக ஒரு பொருளும் இல்லை விஷயமாக உள்ள பொருளோடு விஷயமாக பொருளே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அதற்கு யாதொரு தொடர்பும் இல்லை அதனால் வேற்றுமைகள் என்பதும் இல்லை கனவு உதாகரணம் குடம் உதாகரணம் பொருளையே ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணினால் அந்த திருஷ்டம் எல்லாவற்றையும் வைத்துக் சொன்னோம் ஆகவே இந்த சொல்லப்பட்ட காரணங்களால் அர்த்த அபூத்தான்னு சொன்னார் இருபத்தாறாம் ஸ்லோகத்தில் தத்தாக்கு அர்த்தி அர்த்தாபாசா நாஸ்தி ஒருபொழுதும் காலத்தும் இந்த சித்தமானது விஷயத்தை சார்ந்திருப்பதில்லை விஷயத்தை ஸ்பரிசிப்பதில்லை அந்த விஷயம் ஒரு தோற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்புறம் விபர்யாசம்னு ஒரு சப்தத்தை சொன்னார் விபர்யாசம்னா என்ன தவறு தவறுங்கிறது என்ன தவறுக்கு பின்னால் சரி என்று ஒன்று இருக்க வேண்டும் எனவே தவறு என்று நீங்கள் இதை சொல்லுவதால் சரியான ஒன்று இருப்பதால் சரி என்பதும் இருக்கிறது தவறு என்பதும் இருக்கிறது ஆகவே சரியான பொருளுக்கு தவறான பொருள் புறப்பொருளாக இருக்கிறது அப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க இப்போ விழிப்பு நிலை உண்மை கனவு நிலை உண்மையில்லை அப்படி இருக்கு அப்ப சைத்தன்யம் உண்மை விழிப்பு நிலை உண்மை இல்லை அப்படின்னு சொல்றபோது உண்மை இல்லாத ஒரு பொருள் இருக்கிறது உண்மை இல்லாத பொருள் இருக்கிறது பொருளே இல்லைங்கிற அதுல உண்மை என்ன பொய் என்ன ஆக பாரமார்த்திக திருஷ்டியில சத்தியமும் சொல்ல மாட்டோம் அசத்தியமும் சொல்ல மாட்டோம் சரிங்கறதும் கிடையாது தவறுங்கிறதுங்கிறது கிடையாது தும் இல்லை அஜானங்கிறதும் இல்லை இருமைகளே இல்லை இருமைகள் இல்லாத போது தவறு சரி என்ப என்கின்ற கருத்து எப்படி தோன்றும் அந்த கருத்தை பார்த்துட்டோம் தசிய விபர்யாசா கதம் பவிஷியத்தி அனிமித்தவா விஷய அபாவாத் விஷயமே இல்லைங்கிறது தான் இங்கே கருத்து சரியான ஞானம் தவறான ஞானம் என்கின்றது வந்து உலகத்துக்குள்ளே இருக்குது உலகமே இல்லைன்னு நம்ம சொல்லுகின்றிருக்கோம் மித்யா ஜகத்துக்குள்ள தான் இது சரி இது தவறுன்னெலாம் சொல்லுகின்றிருக்கோம் ஆனால் சத்தியமான பிரம்மனிடத்தில் இந்த விஷயம் இல்லவே இல்லை அதுதான் இது வரைக்கும் சொன்னது தமிழ் விபம் கதம் தித்திய பிஷதி நித் விப அபிப்பிராய தவறு என்பதே இல்லை ஏனென்றால் நல்லது சரியானது என்பது இல்லை அயமேஸ்வரவாசனம் ஆயிநாள் இவைகள் இருப்பது போல தோன்றுகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்த இதுவரையும் காலையில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது இந்த ஸ்லோகம் பார்த்துட்டோமா நம்ம ரெண்டாயிரம் இருபத்தெட்டு படிக்கல இப்போ வந்து இந்த பௌத்த மதத்தில் இவங்கள விஜயானவாதியை வைத்துக்கொண்டு யோகாச்சாரவாதியை எல்லாம் ஒரே பேர் தான் யோகாச்சாரரை வைத்துக்கொண்டு மத கருத்துக்களை நிராகரணம் செய்துவிட்டோம் ஹீனையான குரூப்போட அபிப்பிராயம் தவறு என்பது நியாயபூர்வமாக தர்க்கபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது இனிமே மகா யானத்தினுடைய கருத்தையும் மகாயான ரெண்டு பேர் இருக்கிறார்கள் யாரு ரெண்டு பேரு ஒருவர் சூன்யவாதி அவர்கிட்ட பேச வேண்டியதே இல்லை ஏன்னா அவரே சூன்யம் அவர் சாஸ்திரம் சூன்யம் அப்படி இருக்கிற போது அவர் எல்லாமே சூன்யங்கிறகிட்ட போய் என்னத்தை பேசுறது சூன்யங்கிறது இருக்கிறது சொல்கிறதுனால அவர்கிட்ட பேசுகிறதுக்கே தேவையில்லை பேச தேவையில்லை ஆனால் இவர் ஒருத்தர் தான் இருக்கார் இவர் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கார் யார் இந்த விஜயானவாதி விஜானவாதி இந்த யோகாச்சார மதத்தை சேர்ந்த இவர் பாஹ்யார்த்த அபாவவாதி யரி அபாவவாதி அபாவ சர்வார்த்தி எதுவுமே இல்லைங்கிறான் இவர் ஆத்மாவுக்கு வேறாக ஒன்றும் இல்லைங்கிறார் நம்மளும் இதை ஒத்துக்கிறோம் இந்த ஜெகத்தமிச்சான்னு அவரும் சொல்லுகிறார் நாமும் ஜெகத்தை மிச்சியான ஏற்றுக்கொள்கிறோம் சைத்தன்யம் சத்தியம் அவரும் சொல்லுகிறார் நாமும் சத்தியம் சொல்றோம் விஷயத்துல அவருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ன கருத்து வேறுபாடு ஸ்லோகத்தை படிக்கலாம காரிகை படிக்கிறோம் ை பசியே பதம்மாயம் ये தச பசியே ஜிம்ேவைி தேதிசங்கரர் இந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கமெண்ட்ரி ஆர் கிரகம் அவதாரிகா வாக்கியம் சும்மா உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன் பிரஜப்தே சனிமித்தம் இத்தியாதி ஏதம் விஜயானவாதினா பௌத்தஸ்ய வச்சனம் பாஹ்யாத்தவாதி பக்ஷப் பிரதிபே பிரதிஷேத பரமாச்சாரியேன அனுமோதித்தம் ரொம்ப ஆனந்தமாக சொல்கிறார் பரமாச்சாரியர் பரமாச்சாரியது யாரு என்னுடைய குருவோட குரு பரமாச்சாரியேன அனுமோதித்தம் அனுமோதாமகே வயம் சொன்னார் இல்லையா அந்த பாஷையை வச்சுட்டே சொல்கிறார் பரமாச்சாரிய அனுமதி அதாவது பிரஜப்தேகே சனிமித்தம் இத்தியாதி ஏததந்தம் அந்த ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரையிலும் விஜானவாதியினுடைய பௌத்தர்கள் விஜயானவாதினதத்தைச் சேர்ந்த விஜயானவாதிகளுடைய வாக்கியத்தை பாஹியார்த்தவாதி பக் பிரதிஷேத பிரதிஷேதம் பாஹ்யார்த்தவாதி புறத்தில் பொருள் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பட்சத்துக்கு பிரதிஷேதமாக பரமாச்சாரியரால் அனுமோதிக்கப்பட்டது அதை அனுமதித்தார் ஏற்றுக்கொண்டார் விஜானவாதிகளுடைய கருத்தை பரமாச்சாரியர் ஏற்றுக்கொண்டு பேசினார் ததேவ ஹேத்து கிருத்வா திரதிஷேதாய ததிதம் உச்சதே அதையே ஹேதுவா வைத்துக்கொண்டு அவங்க சொன்னால் அதையே வைத்துக்கொண்டு அவர்களுடைய பட்சத்துக்கு பிரதிஷேதமாக யாரு இத்தனை நேரம் அலையன்ஸ் பார்ட்டி கூடவே இருந்த ஆள் கூட்டணி கூட்டணி சேர்ந்து அந்த ஆள் அடித்தாச்சு அப்புறம் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோன்னா என்ன பண்ணுறது நம்மமே வரணும்னா என்ன பண்ணுறது ஞாபகம் ஜோக்காக சொல்கிறேன் கூட்டணியை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்காங்க கூட்டணியில் இருக்கிறவனுடைய கருத்தும் இன்னொரு கருத்தை தவறுங்கிறத நிரூபிக்கிறார் தஸ்மாத்னா இந்த இதுவரைக்கும் சொன்ன எஸ்மாத் அசதியேவாதி சித்தானவாதினா அபியுபகதா அனுமோதித்தம் அஸ்பிகி இது பூத தர்சனார் அஸ்மாபிரபி பூத தர்சனார் தஸ்மாக இந்த மாதிரி காரணத்தினால இந்த காரணத்தினால இப்ப சொன்ன இதுவரைக்கும் சுலோகங்களில் சொல்லப்பட்ட கருத்தின் படியின் கனவு உதாகரணம் குடம் மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை குடம் என்ற பொருள் இல்லை குடம் என்ற சொல்லை மண்ணுதான் இருக்கிறது நகை என்ற சொல்லுக்கு சப்டான்ஸ் கிடையாது இருப்பு இல்லை நகை என்ற தங்கம் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கிறது நகை என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை இதெல்லாம் சொன்னதன் மூலம் அதே போல எத்தனையோ சப்தங்கள் இருக்கு அத்தனை அடைக்க அகார உகார ஓங்காரத்தில் ஓங்காரத்தை அடைக்கணும் அமாத்திரத்தில் அடைக்கணும் மறக்க கூடாது உபனிஷத்தை மறந்து அமாத்திரப் பிரணவத்தில் அடைக்கணும் ஓங்காரம் வந்து மாத்ரா பிரணவம் இந்த மாத்ரா பிரபஞ்ச அதிஷ்டானம் அப்புறம் அமாத் அமாத்ரா பிரணவம் எது அது பிரம்மன் சைதன்யம் அப்புறம் விஸ்வன் தைஜசன் பிராக்யன் இவர்களை எல்லாம் எதில் அடைக்கணும் துரியன் அடைக்கணும் மருந்து கூடாது அமாத்திர அமாத்திரா பிரணவம் அமாத்ரா வேற வேறையா துரியமும் அமாத்திரா பிரணவும் ஒன்று ஆகையினால அப்படி எப்படி அடக்கி அங்கே தெரிஞ்சுட்டோமோ ஆத்மனா ஆத்மானம் சம் விசதி எல்லாம் இந்த மூணு மந்திரத்தை மறக்க விடாதுன்னு சொல்லியிருக்கேன் மறந்துடாங்க ஒன்று ரெண்டு ஏழு பன்னெண்டு அந்த எந்த மந்திரத்தை மறந்தாலும் எல்லா மந்திரம் பன்னெண்டு மந்திரத்தை ஞாபகம் கஷ்டமாக போனால் போய்ட்டு போகிறது காம்பன்சேஷன் கன்செஷனாக எல்லாம் விட்டு கொடுக்குறோம் அதனால என்னன்னா சலுகை இந்த நாலு மந்திரத்தை ஞாபகத்திருந்தா போதும் அந்த நாலு மந்திரம்தான் நமக்கு ஆதாரஸ்ரு நாலு மந்திரமும் முடியலையே சுவாமின்னா ஏழாவது மந்திரமாவது ஒருபடியாக ஞாபகம் அதுலயே ஏதாவது என்ன பண்றது மந்திரத்தையாவது மறக்காது அதனால அந்த அடிப்படையில் பாஹ்ய வஸ்து நாஸ்தி பரமார்த்த திருஷ்டியில கிடையாதுன்னு சொன்னதுனால சித்த திருஷ்யம் ந ஜாயத்தை முதல் அர்த்தம் சொல்றேன் சித்ததி இதுல அலையன்ஸ் பார்ட்டி கூடவே இருக்கு யோகாச்சாரம் சேர்ந்து இருக்கோம் சித்த திருஷ்யம் திருஷ்யம்னா என்ன விஷயம் என்ன அர்த்தம் தோன்றவே இல்லை சித்ததி பிரபஞ்ச ஜகத்து தோன்றவே இல்லை சரி தோன்றவே இல்லைன்னு வச்சுப்போம் இருக்குன்னு வச்சுக்கலாமா எப்படி இருக்கு என்ன தோன்றல குழந்தை பிறக்கலை ஆனா குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமான் அது எப்படி முடியும் பிறந்தா தானே இருக்க முடியும் பிறக்காதது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஆகவே தோன்றவில்லை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாமான் அது தோன்றவும் இல்லை இருக்கவும் தோன்றாதது இருக்காது இருப்பது தோன்றாது ஆனா இங்க என்ன பார்த்து நம்ம அனுபவத்தில் எல்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்கு ஜெகத்தில் அப்புறம் நீங்க ஸ்ருதியும் மறந்துடக்கூடாது கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போறார் அப்புறம் பார்ப்போம் ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு காரியம் தான் இருக்கு பாக்கியம் சித்த திருஷ்யம் தோன்றுவதில்லை விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா சித்தா இப்போ நம்ம பார்க்கறதுல நம்ம அனுபவங்கள்லாம் என்னென்ன திரும்ப திரும்ப அதே கேள்வி தான் நம்முடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னது எக்ஸ்பீரியன்ஸே மிச்சம் நம்முடைய அனுபவமே பொய் என்ன சுவாமி இப்படி கண்ணுக்கு முன்னாடி கொட்டை கொட்ட முழிச்சுண்டு உலகத்தை பார்த்துண்டு இவ்வளவு காரியத்தை பண்ணிண்டு எல்லாம் செய்து கொண்டு எப்படி சொல்லுகிறீர்களா அதுதான் நீங்க இருக்குன்னா சம்சாரம் இல்லைன்னா ஞானம் அப்ப என்னதான் இருக்குன்னா பிரம்மன் இருக்கு பிரம்மை பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி சர்வம் கலு இதம் பிரம்ம அப்ப அனுபவிச்சு என்னதுன்னா பிரம்மனத்தான் அனுபவிக்கிறோம் ஜகத்த நாம அனுபவிக்கிறது இல்லை அனுபவிக்கப்படுவது உண்மை அல்ல அனுபவமே உண்மை நாங்கள் அனுபவமேனா சைதன்யம் அர்த்தம் அனுபவிக்கப்படுவது உண்மை அல்ல அனுபவமே உண்மை இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அறிவது உண்மை அல்ல அறிவே உண்மை சொல்லிருக்கேன் அறிவது உண்மையல்ல அறிவே உண்மை இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அனுபவிப்பது உண்மை அல்ல அனுபவமே உண்மை எல்லாம் வார்த்தையை போடுறோம் மாற்றி மாற்றி போடுறோம் அவ்வளவுதான் சித்த திருஷ்யம் ந ஜாயத்தே சைதன்யத்து திருஷ்யம் சொன்னா ஆப்ஜெக்ட் தோன்றவே இல்லை அறிபவன் அறியப்படு பொருள் என்ற வேற்றுமை கிடையவே கிடையாது இதுவரைக்கும் விஜயானவாதியோட சேர்ந்து பேசின விஷயம் இப்ப பாருங்க சைத்தன்ய திருஷ்யம் ந ஜாயத்தே உலகமும் தோன்றவில்லை சைத்தன் உணர்வும் தோன்றவில்லை தோன்றாத பொருள் இரண்டு இருக்க முடியாது ஞாபகம் தோன்றாத பொருள் இரண்டும் சொல்ல மாட்டோம் ஆக தோன்றாததாக இருப்பது சைத்தன்யம் தோன்றாததாகவும் இருப்பாகவும் இருப்பது வார்த்தை கிடைக்கல தோன்றாததாகவும் இருப்பதாகவும் இருப்பாகவும் இருப்பது இருத்தன்யம் சித்தம் ந சித்தம் ந சரி இவர் விஜானவாதி என்ன சொல்கிறாருன்னா சித்தம் ஜாய தேந்திர அதனால தான் அவருக்கு பதில் சொல்லும் பௌத்த மதத்தில் யோகாச்சார மதத்தை பார்த்து யோகாச்சார யோகாச்சார மதவாதியே உன்னிடம் ஒன்று சொல்லுகிறேன் கேள் இத்தனை நேரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்ககிட்ட பேசினோம் நீ சொல்றதெல்லாம் நானும் ஒத்துணு தான் பேசினேன் சைத்தன்யத்துக்கு வேறாக புறப்பொருள் இல்லைன்னு நீ சொல்றதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வேத பிரமாணத்தின் மூலமாகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நீ தர்க்கப் பிரமாணத்தினால நீ அதை சொன்னாலும் நாங்கள் வேத பிரமாணத்தையும் அதுக்கு அனுகூலமான தர்க்கத்தை வைத்துக்கொண்டு நாங்களும் ஏற்றுக்கொண்டு அதை நிராகரணம் பண்ணுவதற்கு உன்னுடைய வாதத்தையே நாங்கள் சௌகரியமாக வைத்துக்கொண்டு சொல்லிட்டோம் ஆனால் உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு நீ என்ன சொல்றேன் சைத்தன்யம் கஷிக்கம் சொல்ற அவ கருத்து விஜானவாதி கருத்து என்னன்னா இந்த கான்சியஸ் இந்த சைதன்யம் இந்த உணர்வு என்பது ஓயாது மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்து கணிக்கம் இப்ப இருக்கிற சைதன்யம் இல்லை அடுத்த கணம் இல்லை அடுத்த க்ஷணம் இல்லை கணத்துக்கு க்ஷணம் சைதன்யம் மாறிக்கொண்டே இதுக்கு வந்து கௌடபாதாச்சாரியார் இதுக்கு ஒன்றும் பதிலே சொல்றது இல்லை சங்கராச்சாரியார் தான் இங்கேயும் சொல்றார் பிரம்மசூத்திர சொல்றார்ணிய கோப நிமிஷத்தில் எங்கெல்லாம் கிடைக்குமோ இங்கெல்லாம் சங்கராச்சாரியார் இதை பத்தி பேசியிருக்கார் அவர் கேட்கிறார் சங்கராச்சாரியர் இப்படி சொல்றையே இப்ப சைத்தன்யம் வந்து மாறிக்கிண்டே இருக்குன்னு சொல்றேன் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் சைத்தன் நித்திய சைதன்யம் அவங்க சொல்ற சைத்தன்யம் என்ன ரொம்ப வேகமாக மாறிடா போது அது மாறிதுன்னு சொல்றாங்க அவங்க அப்போ சைதன்யம் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுகிறார்கள் அது சங்கராச்சாரர் கேட்குறார் சைத்தன்யம் மாறிண்டே இருக்குன்னு நீ சொல்றியானா சொல்ல சொல்லுவையானால் இந்த சைதன்ய கணிக்கம் போகிறது இல்லையா ஒரு சைதன்யம் இன்னொரு சைதன்யம் போறது மாறி மாறி போயின்ட்டு இருக்கேன் அப்ப இந்த மாற்றங்களை எல்லாம் அறியறவன் யார் அப்படி கேள்வி கேட்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இப்படி ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் அவங்க அதை பெருசா வச்சிருக்காங்க நம்ம ரொம்ப நாளாக சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்குதுன்னா நம்ம சுலபமாக சொல்லிடுவோம் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா மாற்றங்களையும் அறிகின்ற இந்த சைதன்யம் மாறுகிறது என்று சொன்னால் அந்த சைதன்யத்தினுடைய மாற்றமான நிலையை அறிகின்றவன் மாவனா மாறாதவனா அப்படி ஒருவன் இருக்கிறானா இல்லை சைதன்யம் மாறுறது மாறுறதுங்கிறையே அது மாறினா வந்து அறிவு எப்படி யாருக்கு இருக்கு இந்த அனுபவங்கள்லாம் சங்கராஜர் வார்த்தை சொல்ற அவர்களுக்கு சைதன்யத்தினாலேயே சைதன்யம் அறிஞ்சிக்கிறதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைங்கிறார் சைத்தன்ய வார்த்தையை போட்டிருக்காரு சித்தேன சித்த ஸ்வரூபம் திருஷ்டும் அசக்கியம் பஷ்யந்தகா பாஷ்யத்தில் இருக்கு தேனிவ சித்தேன சித்தஸ்வரூபம் திருஷ்டும் அசக்கியம் பஷ்யந்தகா அந்த சித்தத்தினாலேயே அந்த சித்தத்தின் ஸ்வரூபத்தை காண்பதற்கு முடியாது என்று கருதிக்கொண்டு அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அது அதுக்குள்ளேயே கருத்து கர்ம விரோதம் எல்லாம் வரும் கருத்து கர்ம விரோதம் என்ன பார்க்கிறவனும் நானே பார்க்கப்படுபவனும் நானே என்னையே நான் அறியிறேன்னு சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி என்ன நினைக்கிறாங்க சைதன்யத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு ஒரு முதல் கணம் வர சைதன்யம் நம்பர் ஒன் சைதன்யம் போயிடுச்சு அப்புறம் நம்பர் டூ சைதன்யம் வந்து நம்பர் டூ சைதன்யம் வந்தது ஒன் சைதன்யத்துக்கு தெரியாது தெரியாது புரியுதோ நம்பர் ஒன் சைதன்யத்துக்கு நம்பர் டூ சைதன்யம் வந்தது தெரியாது நம்பர் டூ சைதன்யத்துக்கு நம்பர் ஒன் சைதன்யம் போனது தெரியாது அதே மாதிரி நம்பர் த்ரீ சைதன்யத்துக்கு இதே கதி தான் எப்படி இருக்கு தெரியாது சைதன்யம் சைதன்யம் வந்து பிரவாக ரூபமா இருக்கு அது போய்டே இருக்கு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் வேற வேற இல்லை இந்த சைதன்யம் இந்த செய்தியம் வேற வேற இல்லை தொடர்ந்து சைதன்யம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு எப்படி இருப்பாருங்க அடுத்தது சைதன்யம் வந்து கான்சியஸ்னஸ் வந்து ஃப்ளோ ஆறுதுப்பா இந்த கான்சியஸ்னஸ் ஃப்ளோ ஆளோ ஆயிண்டே இருக்குங்க அது ஆகிட்டு இருக்கு இப்படியே போயின்ட்டு இருக்கப்பா தொடர்ந்து போயின்ட்டுருக்கு அதனால நீ வந்து அது அவ்வளோ ஸ்பீடாக போறது அவ்வளோ வேகமாக போயின்ட்டு சரி அதை தான் யார் தெரிஞ்சுக்கிறான்னா சரி இந்த சைத்தன்யம் வந்தது போச்சுன்னு சொல்கிறான் இல்லையா இது ஃபஸ்ட்டு சைதன்யம் வந்தது போயிடுத்து செகண்ட் சைதன்யம் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு சைதன்யத்துக்கு தெரியாது இந்த சமாச்சாரமே தேர்டு சைதன்யம் வந்தவுடனே செகண்ட் சைதன்யத்துக்கு ஃபஸ்ட்டு சைதன்யத்துக்கு தேர்டு சைதன்யம் வந்தது தெரியாது அப்போ இந்த சைத்தன்யம் வந்து போகிறது யாருக்கு தெரியும் வந்து போகிறது யாருக்கு தெரியுது இப்போது பிளாட்ஃபார்ம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய ட்ரெயின் வருது ட்ரெயின் போகிறது ஒரு ஒரு ட்ரெயினாக வருது ஒரு ட்ரெயின் அரைவல் அந்த ட்ரெயின் டிப்பார்ச்சர் ஆயிடுச்சு அந்த ட்ரெயினும் சரி அந்த ட்ரெயினில் இருக்கிறவனும் சரி அப்புறம் என்னது இன்னொரு தெரியும் ட்ரெயின் வருது அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு தெரியும் உதாரணத்துக்காக சொல்ல ரொம்பலாம் டீப்பாக திங்க் பண்ணாது முதல் டிரெயின் ரெண்டாவது ட்ரெயின் வந்தது தெரியுமோ தெரியாது அப்புறம் ட்ரெயின் போனது தெரியுமோ தெரியாது போச்சு அது வந்தது இருக்குன்னு சொல்றேயே அது யாருதான் ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஆனா அவங்க அது பெரிய விஷயமா சொல்றாங்க சைதன்ய பிர சைத்தன்யம் வேகமாக போகிறதுங்கிறாங்க இது ஒரு திருஷ்டாந்த அவங்க சொல்கிறது இன்னொரு எக்ஸாம்பிளும்னு சொல்கிறாங்க அவங்க விளக்கில் எண்ணெய் இருக்குது விளக்கு எரிய இருக்கு எண்ணெய் இருக்குது திரி இருக்குது சுடர் இருக்குது அந்த ஃப்ளேம் இருக்கு அது ஃப்ளேம் இருந்துகிட்டே இருக்குது அந்த ஜோதி அந்த சுடர் அந்த சுடர் அந்த சுடர் கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுக்குள்ளே மாற்றம் ஏன்னா எண்ணெய் தீந்து போகிறது எ தீந்து போறதுனால எப்படி அந்த சுடர் வந்து பார்த்துட்டே இருக்கோ ஒண்ணுதான் நமக்கு தெரியுது அது ஒண்ணு மாதிரி தெரிகிறது ஆனா அதுக்குள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எண்ணெய் தீருவதை வைத்து புரிந்து கொள்னா இல்லாட்டி எண்ணெய் தீராம்திட்டா பரவாயில்ல அந்த எண்ணெய் தான் சூக்ஷமா சேஞ்ச் ஆயி அது என்ன தெரியல அந்த சுடர்ல போய் போய் போய் இதாயிட்டு இருக்கு லைட் சுடரை போல சுடரை போல சைதன்யம் ரொம்ப சும்ப அதி மாறி எப்பளியராக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் என்னென்னா இதெல்லாம் திருஷ்டாந்தம்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அது மாறுறதுங்கிறது நீ எப்படி சொல்றேன் தானே கேள்வி வந்தது போச்சு வந்து போச்சு ரொம்ப ரொம்ப இவ்வளவு இதெல்லாம் கூட ரொம்ப கம்மி இதை விட வேகமாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்ல இந்த வெத்தலையில் சொல்லுவாங்க ஒரு ஒரு வெத்தலையில் ஓட்ட போடுற நேரம் தான் அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு அதெல்லாம் இப்பெல்லாம் இந்த கணக்குலாம் சொல்லுவாங்க அதிலெலாம் கணக்கு இருக்குது பத்து வெத்தலையில் ஓட்ட போடுற நேரம்னா இருபது வெத்தலையில் ஓட்ட போடுற நேரம்னா அப்படிலாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பேர் கலாமுகூர்த்தா காஷ்டாஹோ ராத்ரா சர்வசா அர்த்த மாசா மாசா ரித்தவ சம்பத் தாம் வேதத்தில் ஒரு இடத்துல மந்திரம் வரது எல்லாம் வந்து இந்த காலத்தோட அளவுலாம் காஷ்டு கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவாங்க தாத்பரியு விட்டுவிட்டோம் எல்லாம் நம்பர்லாம் நிறைய சொல்கிறது உண்டுதில் எல்லாம் அது க்ளமெல்லாம் கணக்கு இருக்குது க்ஷணத்துக்குள்ளே பார்ப்போம் துட்டி திருடி என்னென்ன ஒன்றும் சொல்லுவாங்க அப்போது ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோன்னா நம்ம போடுறோம் இல்லையா அதே தான் அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு வேகமாக போகிறது சைதன்யம்னா அப்படி எவ்வளவு ஸ்பீடாக போனாலும் சரி அந்த ஸ்பீடாக போகிறதுங்கிறது யாருக்கு தெரியுது எனக்கு அதுதான் கேள்வி அதனால் என்னென்னா நீ சொல்கிற சித்தம் ஜாயத்தே மிரியத்தே சைதன்யத்துக்கு ஜாயத்தே மிரியத்தேங்கிறது உன்னுடைய தர்க்கத்தினால நீ இப்படி சொல்கிற சாஸ்திரம் சொல்லுகிறது ந ஜாயத்தேவா விபஸ்டித்து ஆகினால சித்தம் நஜாயத்தே ஆகவே நீ என்ன பண்ணுற நீ இதுக்கு வந்தால் நல்லது நீ இதை புரிஞ்சுக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்க எத்தனை நேரம் ஆக அதனால தான் அவங்க அத்வைத்திகளோட க்ளோஸாக இருக்காங்க புத்திஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஏரியா தான் அத்வைதிகளும் புத்திஸ்டும் ரொம்ப க்ளோஸுங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் தான் ஒன்றே ஒன்று அவங்க உபனிஷத் பிரமாணத்தை வச்சுக்கல நம்ம உபனிஷத் பிரமாணத்தை வச்சுன்னு தான் பேசுவோம் நமக்கு அவர்கள் தர்க்கவாதிகள் நாம் அவங்க பிரத்ய அனுமானவாதிகள் நாம சப்த பிரமாணவாதிகள் அவங்க வெறும் இது பிரத்யத்தையும் அனுமானத்தையும் மாற்றம் பிரமாணமாக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாம சாஸ்திர சப்த பிரமாணம் அதை நாம் வைத்துக்கொண்டு தஸ்மாத்து சித்தம் ந ஜாயத்தை தசித்தன அபாசா அசத்தவன்மயுக் பித்து நித்தம் நித்ததம் தோன்றுவதே இல்லையோ அது இல்லவே இல்லை இங்கே எப்படிமும் தோன்றுவதில்லை இது தோன்றாமல் இருப்பது அது தோன்றுவது போல் காட்சி அளிக்கின்ற தோற்றம் தோன்றுவது போல் மறைவது போல் காட்சி அளிக்கின்ற ஒரு தோற்றம் பிரபஞ்சம் அது உண்மை அல்ல இதை விளக்கி சொல்றார் அப்புறம் அடுத்த லைன்ல சொல்ற தஸ்யந்தி ஏ ஜாத்தின் ஜாத்தின்னா கிடையாதுனா உற்பத்தி அர்த்தம் சித்திய ஜாதி ஏ பசியத்துக்கு ஜாதியை எவர்கள் காண்கிறார்களோ எவர்கள் கருதுகிறார்களோ முதல்ல சித்ததம் ந ஜாயத்தைக்கெல்லாம் விளக்கம் சொல்லலை சொல்லியா சித்த நேரம் சித்த திருஷ்யம் நாயத்தை சைதன்ய வதிருக்தித்திருஷ்யம் நாஸ்தி இத்தர்த்த வேறாக எந்த பொருளும் இல்லவே இல்லை சித்தமும் தோன்றுவதில்லை தோன்றுவதில்லை சைதன்யமும் தோன்றவில்லை சைத்தன்யத்திற்கான விஷய சைதன்யத்தினால் கிரகிக்கப்படும் விஷயங்களும் இல்லை அஸ்பர்ஷ யோகா சித்தம் ந சம்ஸ்பிருஷத்தியர்த்தம் அர்த்தசம் படிச்சோம் இப்பதான் பார்த்தோம் எல்லாம் அடிச்சு இருக்கே எவர்கள் பசந்தினா யாரு இது சித்தத்துக்கு ஜாத்தியை பார்க்கறது யாருன்னு கணிக்க விஜய்வாதிவாதி தான் இத பார்க்கிறார் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அவர்களை பத்தி சொல்றார் தே வைங்கிறதுக்கெல்லாம் தாத்யம் இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை தேனா அவர்கள் ஆகாயத்தில் பறவையின் பறவை பறந்து செல்வதால் உண்டாகும் தடத்தை பார்க்க விரும்புகிறார்கள் அது முடியுமா பறவை பறந்து ஆகாஷேன்னு அர்த்தம் பதம்னு சொன்னா என்னர்த்தம் அச்சுவடு தூய தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லணும் அடிச்சுவடு அதனுடைய பாதச்சுவடுகள் அடிச்சுவடுகள் பறவை பறந்து போயிட்டே இருக்கு சங்கராச்சாரியர் சில இடங்களில் சொல்லுவார் எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில் வந்துட்டு போயிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து ஆகாசத்தில் பரவ போகிற தடம் தெரியாத மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு போனதே தெரியலேங்கிறார் ஒரு இடத்துல அது நான் அந்த இடத்துக்கு அந்த உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது இவன் என்னன்னா இல்லாத இடத்துல தேடுறான் அது இருக்கோன்னா சைத்தன்யத்துக்கு ஜாத்தியே இல்லை ஜாத்தின்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் தோற்றம் இல்லை சைதன்யத்துக்கு ஜாதி இல்லை தோற்றம் இல்லாத இடத்துல தோற்றத்தை பார்க்குறான் பறவையினுடைய பாதச்சுவடுகள் இல்லாத இடத்துல பாதச்சுவட பார்க்கிறான் அப்படிங்கிற உதாரணத்தை வைத்துக்கொண்டு இல்லாத இடத்தில் தேடுகிறான் இல்லாத இடத்தில் அதில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று கருதுகிறான் ஆகவே சைதன்யது கணிக்க விஜய் வாதமானது இதான் இதன் மூலம் நிராகரிக்கப்பட்டது பௌத்த மதம் முடிக்கப்பட்ட இதோட முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு அஞ்சு காரிக்கைகளில் செய்யப்பட்டது பாஹ்யார்த்தவாதம் தான் விசேஷமாக பண்ணப்பட்டது ஒரு வரியில கணிக விஜயானத்தையும் கேட்டு விட்டுவிட்டார் போயிட்டுவான் முடிஞ்சு போச்சு இனிமே இப்படியே நம்ம அந்த மதத்தையும் இந்த மதத்தையும் பேசிக்கின்றே இருந்தால் நம்ம கதி என்ன இருக்கு இப்ப முதல்ல ஆரம்பிச்சாச்சு சத்காரியவாதம் அசத்காரியவாதத்தை பத்தி ரொம்ப சத்காரியவாதம் ஹேதுபலவாதம் பாக்கியார்த்தவாதம் இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கோம் மனநத்துக்காக பண்ணிருக்கோம் என்ன மனநத்துக்காக பண்ணியிருக்கோம் அத்வைத பிரகரணம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் அந்த பதங்கள்லாம் இருக்கு எல்லா பிரகரணத்திலையும் நிரூபணம் பண்ணினாலும் அவங்கலாம் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் பரஸ்பரம் விருத்தந்தேன்னு மொட்டையா சொல்றீங்களே அப்படின்னா இப்ப பார் பரஸ்பரம் விருத்தே தைரயம் என்று சொல்லி அவர்களுடைய மதத்துல எது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுக்கு கீழே எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இங்கே அசத்தாரியவாதிக்கு பதிலே சொல்லல அவங்களுடைய மதிப்பே கொடுக்கல அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கூட கொடுக்குற அதே மாதிரி கேட்கவே இல்லை பேசினதெல்லாம் சைதன்ய வத்திரிக பாக்யார்த்த வாதஹா அப்புறம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் கணிக்க விஜய் வாத நிராகர் பண்ணியாச்சு இத்தனையும் பிறகு நம்ம மறந்து போயிருப்போங்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் நம்ம சித்தாந்தம் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் அவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நம்ம சொன்னதில் நம்ம சாஸ்திரம் மறந்து போயிடும் போல் இருக்கே அப்படின்னு சும்மா இதுக்காக அஜம் ஏக்கம் பிரம்ம இத்தம் உக்தை ஹேத்துபிஹி இத்தனை ஹேத்துக்களால் யுக்தி பிகின்னு அர்த்தம் மனனத்துக்கெண்ண பேர் யுக் பூர்வச்சித்தன மனனா தலோபார்த்தோய் ஆரம்பிண்ட் அத்தியாணம் அஜாதிசம்த அங்க பார்த்தோம் நாம அத்வை என்ன சொல்லியிருக்கார் அஜாத்தியம் சொன்னார் அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் படிக்கலாம் அஜாத்தம் ஜாஜ தே ியாவிிாண்ட பிரியாபாவ் பிஷ் யாது காரணத்தினால் பிறவாதது பிறவாதோ பிறவாதது தோன்றுகிறதோ அக்காரணத்தினால் அதன் தன்மை பிறவாதது என்று தெரிகிறது ஏதா புரியுறதா சும்மா நான் சொல்லி தமிழ் அப்படியே உடையது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது வெறும் சம்ஸ்கிருதம் மாத்திரம் தெரிஞ்சா இப்படிதான் புரியும் தெரியும் நினைச்சு அந்த காலத்தில் அவருக்கு தெரியுமா இப்படி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு பிறகு இங்கே இடத்துல ஒரு கிளாஸ் நடக்க போகிறது அதில் நம்ம டெக்ஸ்ட்டை படிக்க போகிறான்னு அதுக்காகத்தான் அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் எதுக்கு நமஸ்காரம் பண்ணினார் ஞானம் நமஸ்காரம் பண்ணினதுக்கு காரணமே இது வந்து எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரச்சாரினோ பவந்தி அப்படின்னார் ஆனந்தகிரி எதுக்காக நமஸ்காரம் பண்ணுறாருனா அதுக்கு இந்த ஆனா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சில ஒன்னும் புரியாது அஜாத்தம் ஜா வாதி பரிகல் தாய் யாதி அஜாத்தூபா ஜன் நதஞ்சித் இதுமேல முடிச்சிட்ட நம்ம தான் கொஞ்சம் சொல்லணும் இப்போ இது இப்போ என்ன ஆரம்பிச்சுட்டோம் இருபத்தி ஒம்போதுலருந்து ஆரம்பிச்சு போய்க்கொண்டே இருக்கும் அது எது வரைக்கும் போகிறதுங்கிறது நாளைக்கு சொல்கிறேன் அதை கொஞ்சம் பார்க்கலை அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் நிறைய போகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி வரைக்கும் போகும் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் அஜாத்தம் ஜாயத்தை அஜாத்தம்ங்கிற வார்த்தைக்கு சைத்தன்யம் யம்ச்ச பரிக்கல் வாூப் என்ன பண்ணுகிறது பரிணாமத்தை சொல்லுகிறது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி வைத்திருக்கிறார்கள் பிரம்மனுக்கு ஒரு நாளும் பிறப்பு இல்லை தோற்றம் இல்லை அது உலகமாகவும் பரிணமிப்பதும் கிடையாது அஜாத்தம் ஜாயத்தே சைதன்யம் ஜாய தோன்றுவது போல தோன்றுகிறது ஆனால் தோன்றுவதில்லை அஜாஜமானோதா அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் புருஷசூக்த வாக்கியம் அஜாயமான அதேதான் அஜாயமான அஜோபி சன் ஆத்மாயையா சம்பவ ஜாய போட்டு போடலை வாதிபி ஜாயத்தே இல்பியத்தை கல்பியத்தை கற்பிக்கிறார்கள் ஆனா அதனால என்னென்ன தஸ்மாத் எஸ்மாத் தத்தாங்கிறது தஸ்மாத் போட்டுக்கலாம் தத்தான தஸ்மாத் எஸ்மாத்து கல்பியத்தை அதுலேருந்து தெரியுது கல்பனை தான் இது வாஸ்தவம் இல்லை நீங்கள் ஜாயத்தைங்கிறது கல்பிக்கிற கல் கிடையாது கார்கையில் கிடையாது சங்கராச்சாரியுடைய கமெண்ட்ரி மற்றவருடைய சப்கமெண்ட்ரியை வச்சு தான் இது சொல்கிறோம் ஜாயத்தேங்கிறது என்ன அர்த்தம் தோன்றுகிறதுனு அர்த்தம் பிறவாதது தோன்றுகிறதுங்கிறது கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா தோன்றினால் அது பிறப்புடையது தானே அதுக்கு எங்கே ஜா சொல்ல முடியும் தோன்றாருது தோன்றுவதாக கற்பிக்கப்படுகிறது தோன்றாத பரம்பொருள் தோன்றுவதாக கற்பிக்கப்படுகிறது எஸ்மாத்னா எந்த காரணத்தினால் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த காரண காரிய பாவம் ஒரு ஆவேசம் இருக்கு ஆவேசம் ஹேத்து பலாவேசா மாதிரி இந்த காரண காரியத்தை சொல்லியே ஆகணும்னு அவங்க அதுல ஸ்டக் ஆயிட்டாங்க இந்த மூல காரணம் என்ன இந்த பிரபஞ்சத்து அப்ப இந்த இதை காரியம் சத்தியம் நினைச்சுட்டோம் நம்ம நம்முடைய உலக வாழ்க்கை நம்முடைய உடம்பு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இமோஷன்ஸ் நம்முடைய அனுபவங்கள் நம்ம அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம் பார்க்குற காட்சிகள் எல்லாத்தையும் பரம சத்தியம்ங்கிறது நமக்கு பலமா இருக்கு பிரத்யப் பிரமாணம்தான் பிரபல பிரமாணம் பிரபலம்னா என்ன அர்த்தம் வலிமை மிக்க பிரமாணம் என்னதான் விழுந்து விழுந்து தொண்ட தண்ணி வத்த கத்தினாலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப என்னன்னா அப்போ இந்த சத்தியத்தில் இதை சத்தியம்னு நினைச்சிருந்தா உகாந்து எத்தனை முறை சொன்னார் அதனாலதான் எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாற இல்லை யாதினும் சித்தமிசை அபிமானம் குடி கொண்டது ஈகையோடு தவ விரதம் ஜென்மத்தும் அருகிலே என்னது பொய்த்த மொழி அல்லால் மருந்துக்கு கூட சொல்ல மாட்டேன் பிறர் கேட்டாங்கன்னா பொய்தான் பேசுவேங்க அவனியில் உண்டோ தன்னை இப்படி இப்படி நீச்சமா வச்சுக்கிறார் பேசுறார் என்ன போல இத்தனை குண குணக்கேடர் அவனையில் கண்டதா கேட்டதா உண்டு இந்த உலகத்தில் எங்கயா பார்த்திருக்க சாட்சா நான் தாங்கிற தாய்மார்கள் நம்மளான மாமியார் சொல்லிட்டு இருக்கோம் மாமியாரும் சொல்லிட்டு இருக்கோம் பாசி இருக்கோம் அவங்க சொல்லிட்டு இருக்கோம் அவர் தன்னையே சொல்லிக்கிறார் இது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை இது வந்து என்னன்னா விஷயத்தை புரிஞ்சுன்னு அதுக்காக சொல்றதுக்காக சரி படித்திக்கணுங்கிறதுக்காக சொல்ற இப்படி எல்லாம் சொன்னா நம்ம சரியாயிடும் அதுக்காக பேர் நைச்சியான சந்தானம் கீழ் நிலையில இருக்கிறவர்களுக்காக மற்றவங்க பெரியவங்க எல்லாம் பாடி வச்சிருக்காங்க ஒத்த வந்து நமக்கு சொல்றார் சுவாமிய மனசு ரொம்ப இப்படி மோசமாயிருக்கு சுவாமி எப்படி சுவாமி சரி பண்றது அப்படின்னு கேட்கிறார் ஹானஸ்டா கேட்கிறார் அவருக்கு என்ன சொல்றதுன்னா இந்த பாட்டை படி அப்படி நம்ம சொல்றதுக்கு சௌரியமாக இருக்குது அதுக்காக பாடி வச்சுருக்கார் அது மாத்திரம் இல்லை அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரேயரை கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோம் அப்போ பண்ணுற போது என்ன பண்ணுவோம்னா நம்ம மனசுக்கு நாம் சொல்லிக்கிற மாதிரி தான் அதை எழுதி கொடுப்போம் சங்கராச்சாரியர் மூடமத்தேன்னு சொல்கிறார் எவனையா வேற இருக்கணும்னு பார்த்தா ஹே மூடமத்தே ஆனால் நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து மூடமத்தே இதெல்லாம் சொல்கிற போது தன் மனசை பார்த்து பேசுகிற மாதிரி தான் சொல்லிக்கிறார் மனமே அப்படிதான் சொல்லுவாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே மனசே உனக்கு என்னெல்லாம் நான் கொடுத்திருக்கேன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்ததுனால என்ன படுத்தி எடுக்கிற நீ நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்காம இருந்தா நீ எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுப்பியா அப்படி கேட்கணும் மனசை பார்த்து ஓ மனமே நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு ஏதாவது நல்லது ஒன்னாவே நீ பண்ணிருக்கியா பொறுப்படியா இனிமே நான் ஒண்ணு பண்ண போறேன் ஒன்ன ஒரு வழி பார்க்க போறேன் அப்படி நம்ம மனசுக்கே நம்ம பேசி நான் சொல்றத நீ கேளு காலையில் அஞ்சு மணிக்கு கோபூஜைக்கு போ போறையா இல்லையா நீங்க இன்னொருத்தரை எழுப்பி விடுறோம் இல்லையா பாடசால பசங்களாம் பாருங்க வந்து கரெக்டா வந்துடுறான் இல்லையா எல்லாம் வந்துடுவான் ஏன்னா இன்னொருத்தரை இன்னொருத்தர் தூங்க விட மாட்டான் என்னதுக்கு தூங்குற நான் போறேன் நீ என்னது தூங்குற எழுப்பி விட்டுருவான் பெஸ்ட் அது மாத்திரம் இவன் மாத்திரம் அவன் தூங்கிடுது பிடிக்காது அவன் என்ன தூங்குறது அப்படி போய் எங்கயாவது சொல்லிவிடுவான் வாத்தியாட்ட போய் சொல்லிடுவான் இவன் சொல்லுவான்னு பயந்து அவன் எழுந்து வந்துடுவான் எப்படி பாருங்க சம்ஸ்காரம் கொடுக்கலன்னா இந்த வயசுல கொடுக்கலன்னா என்ன சம்ஸ்காரங்கள் பாருங்க நம்மளே நமக்கு நம்ம மனசை நம்ம ஒரு புறப்பொருள் ஆக்கி மனசோட சேராம அதை புறப்பொருளாக்கி இதை இதுதான் உனக்கு நல்லது உனக்கு ஓர் முறை சொல்வேன் அப்படி சொல்லி சொல்லி சரி பண்ணிக்கணும் எதுக்கு சொல்றேன்னா இவர் அடி மேல அடி அடிக்கிறார் யாரு கௌடபாதாச்சாரியர் நம்ம அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா நம்ம மனசுல அது பதியுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்றார் தத்தகா அஜாத்திஹி பிரகிருஹி அஜாதி பிரகிருத்திஹ தத்தகான அர்த்தம் ஜாயமானத்வேன கல்பனாத்து பிறப்பதாக கற்பிக்கப்படுவதால் அது கற்பனைக்கு மட்டுமே காரணமாக இருப்பதால் அது உண்மையில் தோன்றுவது இல்லை அஜாதிஹி பிரகிருத்தின் பிரகிருத்தம் அது ஒரு நாளும் மாறாது பிரகிருத்தினா என்னர்த்தம் இங்கிலீஷில் என்ன சொல்றோம் இன்ட்ரன்சிக் நேச்சர் சொல்றோம் இல்லையா அதுதான் பிரகிருத்தி பிரகிருத்தினா இயல்பு மாறாத இயல்பு நெருப்பு சுடும் தன்மையிலிருந்து ஒருபொழுதும் மாறாதது போல ஆகவே அஜாத்திஹி பிரகிருஹி அஜாத்திஹி பிரகிருஹின் கற்பிக்கப்படுவதால் அஜாதி ஒருபொழுதும் மாறாது பிரகிருத்தேர் அந்யசாபாவகா இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார் பல்லவி மாதிரி வச்சிருக்கார் ஒரு நாடும் இயல்பானது தனக்கு வேறாக மாறவே மாறாது சொல்லிட்டோம் ஜென்ம நக்கசஞ்சித் பவிஷத்திங்கிறார் அஜாத்தியான பரம்பொருளுக்கு ஜாதி என்பது ஒருபொழுதும் ஏற்பட முடியாது ந கசஞ்சித் பவிஷதி அப்படிதானே நம்ம கீதையும் படிக்கிறோம் நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சி நாயம் பூத்வா பவித்தாவான பூஜா அங்கேயும் அப்படிதான் ஆரம்பம் முதல்ல அதுதான் போட்டிருக்கு ந கதஞ்சித் பவிஷதி எப்படியாயினும் நிகழவே நிகழாதுன்னு சொல்லிட்டார் அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரிக்கை நம்ம படிக்க போகிறோம் பார்க்கலாம் அநாதேரந்தவத் அந்த அனந்தமோய மோஷிஷ ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காரியம் இம்பார்ட ஒரு இன்டூ போட்டு நாலு பக்கம் புள்ளிய வச்சுருவோம் அதானே பண்ணுவோம் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனா வச்சுங்க இத்தனை நேரம் பேசினேதான் அதுதான் சொல்லி வச்சிருக்கணும் ஓ மனமே சொன்னதை கேடு கேட்கல அப்புறம் நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்ததுனால எனக்கு நான் இப்ப சொல்றது இத்தனை நாளா நான் சொன்னது நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் கொஞ்சம் மாற்றிப்போமே நான் சொல்கிறதுனா இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீ கேளு அப்படின்னா நீ இதை முதல்லே பண்ணிருந்தியானா நான் ஒழுங்காக இருந்திருப்பேன் உங்ககூட இன்னைக்கு நீ பண்ணினா திடீர்னு பண்ணால் எப்படின்னா எனக்கு உடனே என்ன மாற்றிக்கிறது அவ்வளோ சுலபமாக என்ன நீ பாட்டுக்கு சொல்லுவேன் திடீர்னு உனக்கு மூடு மாறும் நீ என்னத்தையாக சொல்லினு திடீர்னு மாண்டு வைக்க உடனே எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிகிட்டே அதுக்கெல்லாம் நான் எப்படி இடம் கொடுக்குறது முடியாது எனக்கு நீ ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு ஆறு மாசமாக டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சொல்லுவேன் ஒரு வருஷம் எடுத்து விடுவது அதுக்கப்புறம் கேட்ட நீ எங்க நடுப்புற கேட்கிறன கேட்டிய நீ அப்படி நான் எங்கேயும் ஞாபகத்தில் இருந்துட்டேன் அதுதான் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லணும் மனசு என்ன ஒரு அதிசயமான வஸ்து பாருங்க இந்த மனசு அதனால தான் அர்ஜுனன் சொன்னி மன கிருஷ்ண நிகரம் வா சுஷ்கரம் மண் சுதுஷ்கரம் மண் அவரும் ஒண்ணே ஆமாமா அசம்சயம் அசம்சயம் சந்தேகமே சந்தேமே ஆஹா நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை மனோ துர்நிகிரகம் சலம் சலம் மனஹா துர்நிக் கிரகம் ஆனால் ஒன்று அர்ஜுனா வைராக்கியன அபியாசேன நீ கிரகியது நீ அந்த வைராக்கியம் அபியாசமே தகராறுல இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆகையா நீ வைராக்கியத்தையும் அபியாசத்தையும் விடாது அப்படி சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு அநாதேகே சம்சாரஸ்ய அந்த சேட்சிய அனாதியான சம்சாரத்துக்கு முடிவு ஏற்படாது அனாதியான சம்சாரத்துக்கு முடிவு ஏற்படாது அனாதியான ஹேத்து அநாதியான பலம் அப்படி சொன்னாங்க இல்லையா இந்த சம்சாரம் ஆக இந்த சம்சாரத்துக்கு ஆதியே இல்லைன்னு சொல்றார் சங்கராஜர் இதுக்கு ஆதியே இல்லை ஆனா இதுக்கு ஆதி இரு தோன்றவே இல்லை தோன்றி இருக்குன்னா எப்ப தோன்றிதுன்னு நான் கேட்பேன் எப்படி போறது வரும் இது தோன்றவே இல்லை எது இந்த சம்சாரம் சம்சாரம்னா என்ன நீங்க படைசியில் சம்சாரம் இந்த பக்கத்தில் இருக்காங்களே தான் இல்லைப்பா சம்சாரம்னா இவங்க இல்ல சம்சாரம் தோன்றவே இல்லை இந்த உலகம் தோன்றவே இல்லை இந்த பிரபஞ்சம் தோன்றவே இல்லை சைதன்யம் ஜகத்து தோன்றவே கிடையாது தோன்றினா நான் என்ன கேட்பேன் எப்ப தோன்றுச்சுன்னு கேட்பேன் எப்ப தோன்றிச்சுன்னா நீ என்ன சொல்லுவேன் அது எப்ப தோன்றிச்சுன்னு சொல்ல முடியாது பிகினிங்லெஸ் எப்பத் தோன்றியது என்று என்னால் சொல்ல முடியாது முடியுமா முடியும் முடியுமா கேட்டோம் முடியும் சொன்னாலும் ஏற்கனவே ஆச்சுவா பலமாத்தா ஹேத்து பல யுகபத்தா அடுத்தது ஹேத்து பல சந்ததியா எல்லாம் பார்த்துருக்கோம் நாம அதான் ஞாபகம் வச்சுக்கோ மறக்காதீங்க எதுக்கு மறக்காதிங்கிறேன் அஜாதிவாத நிரூபணத்துக்கா மறக்கப்படாது அது புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப இந்த கணிக்க விஜய் இந்த கிளாஸ்ல நீங்க முதல் செகண்ட்ல சொன்னது அடுத்த செகண்ட்ல ஞாபகம் இருக்காது அடுத்த செகண்டில் சொன்னது அதுக்கடுத்த செகண்டில் இருக்காது கிளாஸ் முழுவதும் ஒன் அவர் கணிக்க விஞ்ஞானம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன வரி ரெண்டாவது லைன் புரியல ரெண்டாவது லைன் ரெண்டாவது சொன்னபோது மூணாவது புரியல மூணாவது சொல்கிற போது நாலாவது புரியல முதல்ல என்ன சொன்னீங்கன்னு பின்னால் புரியல பின்னால் என்ன சொல்ல போகிறீங்க இனிமேலும் புரிய போகிறது இல்லைன்னு தெரியுது எப்படியோ கேம்பை ஒப்பித்திட்டு போயிடுறோம் நிர் நேரம் படிச்சுருக்கோம் அனாதியான சம்சாரத்துக்கு அனாதியான சம்சாரத்துக்கு அந்த உண்டாகாது ஒரு பொருளும் உலகத்தில் நம்மால் காணப்படவில்லை எனவே அது ஆதிய மோட்சத்திற்கு முடிவின்மை என்பதும் கிடையாது அப்படின்னா தொடக்கத்தை உடைய மோக்ஷத்துக்கு முடிவின்மை என்பதும் சித்திக்காது முடிவில்லாத சம்சாரத்துக்கு முடிவும் ஏற்படாது துவங்குகின்ற முக்திக்கு முடிவின்மையும் ஏற்படாது என்பது கருத்து இதனுடைய இதை நன்கு விளக்கமாக நாளை தெரிந்து கொள்வதற்கு கௌடபாதாச்சாரியரை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரி मुक्तं तथा, திமயம் தைக்குசம்வேதம் தன்னியோ குருராத் மூதவி வோமவா திணாமூர் நம அய்யேயே நிறு அனந்தமாண்டயே உபதேஷிக்கிழிவந்தே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஓம் ஆதிநாஸ் ஜகன்மாஸ்வரிநாஸ்